நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலை மீறும் நகைச்சுவத்தை நீங்க எளிய முறை சிலந்தி நாயகம் மூலிகை நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதை வாங்கி அரைச்சி பசையாக்கி நகைச்சுவத்தையின் மேல பூசிட்டு வந்தோன்னா வெகு சில நாட்களில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்